आकारत्रय आकारत्रयदी वंदे वगद्लोन अच्छुतपदुजयुग्ग्व्याम तदितरा तृणाय मेने अस्मद्गुरोगवत सिंधो राजस् शरण प्रपत् वन्दे खलात्मुणावासराप्रिता वंदे अनंता वत्सापयो देदय जगति कौसुभचंद्रबिब मने जगद्दाकलासौ लोकार्य सुंदरवरौ किल कृष्णृदेनोपाय அதிகத பரமார்த்தை ரத்த காமானிழ்பிர் நிர்ஜிதக் அமுதனாரமுதம் கமழ்திருவாயும் அலகிலம் சோதிசேர் வடிவும் அமுதமின் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரிநூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமின் மொழியும் நெஞ்சகளாவே சர்வேஸ்வரனுடைய இயற்கையான இன்னருடாலே இந்த காலத்திலே நற்போது போக்கும்படியான ஒரு பாக்யத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் ஏன் பிறந்தோம் என்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்னால் காரணம் கருமமாக நிற்கும் நாம் பணின புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக நாம் இங்கே இருள் தருமா ஜாலத்திலே பிறந்திருக்கிறோம் கொலை சேருவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று சிந்தித்தோம் அழகான பிரமாணம் ஒன்று நமக்கு பெருங்கடலிலே விழுந்திருக்கிற நாம் இதிலிருந்து மீள வேண்டும் என்னால் இந்த சம்சாரமாகிற சாகரத்திலே ஒரே ஒரு ஓடம்தான் உண்டு அந்த ஓடத்தை நாம் பத்திக்கொண்டோம் என்னால் அனாயசமாக சுலபமாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் சேருகிறோம் அந்த ஓடத்துக்கு பெயரே விஷ்ணு என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ஆக எம்பதுமானாகிற ஓடத்தை பத்திக்கொண்டோம் என்னால் வைகுந்தன் தோணி பெறாதுழல்கின்றேன் என்று பாசுரம் வைகுந்தனாக ஒரு தோணி ஓடத்தை பத்தினோம் ரொம்ப சுலபமாக வைகுந்தமானவரை நாமும் சென்று சேருகிறோம் ஆனால் அதற்கென்னு பிரயத்தனப்படுகிறவர்கள் ஆசைப்படுகிறவர்கள் நாம் தலையை கவிழ்த்து கொள்ளத்தானே முடியும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன கொண்டாடி பேசுகிறோம் ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்கிற நாம் ஆச்சாரியனுடைய கிருபையினாலே எம்பெருமானை அடையத்தான் போகிறோம் இடலோகாசாரியான பேச்சுக்கு துவக்கையும் எப்பொழுது நமக்கு எம்பதுமான திருவடை அனைத்தாமரைகள் காண்பதற்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஊர்த்தமும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் மேலும் நிச்சயம் கிடைக்கும் என்கிற அத்தியவசாயமும் நம்மிடத்திலே அமைந்திருக்க வேண்டும் ஆக பேரு தப்பாது என்கிற திருடமான அத்தியாவசாயம் அவர்கள் இன்னமும் எவ்வளவு நாள் இந்த பூமண்டலத்திலே இருந்து நான் சிரமப்படுவேன் பூவிக்கொள்ளும் காலம் இன்னும் கூறுகாது என்பதுமான என்னை நீ சீக்கிரத்திலே அழைத்துக் கொள்ள வேண்டும் இருட்டருமா ஞானத்தில் இனிப்பிறவியான் வேண்டேன் என்ன கதறுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோமே ஏன் மனமான மாமனிகள் கூட ஆர்த்தி பிரபந்தம் என்பதை தாமும் உயர்த்தினார் அந்த பிரபந்தத்திலே ராமானுஷரிடத்திலே பிரார்த்திக்கிறார் இந்த ஞானத்தை விடுத்து எந்தருமானோட சேர வேண்டும் நித்தியதூரிகளோடே சேர விதமான கைங்கரியங்களும் பண்ண வேண்டும் ஆக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் வாழ வேண்டிய நெறிமுறையை வகுத்து கொடுத்த பெருமை அழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் உண்டு ரொம்ப சுலகமாக இடத்திலே பக்தி பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லிவிடலாம் அனுப்டிக்கிறேன் விளங்கும் இல்லை ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு அதிலே தவறில்லாமல் செல்ல முடியுமா பிரயாணம் பண்ண முடியுமா என்னால் சுவாமி இது முன்பெண் தெரியாத வழி இது எத்தனையோ காலம் நானும் திறந்து சிரமப்பட்டிருக்கிறேன் என் சங்கராச்சாரியருடைய அழகான வார்த்தை உனரபி ஜனனம் மீண்டும் மீண்டும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை அடைந்து இந்த பூமண்டலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர வைகுந்தம் போவதற்குண்டான வழியை நாம் நோக்கினதில்லையே காரணம் நாம் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் பார்த்தான் என்பதுமான் நம்மிடத்துல ரொம்ப தூரத்துக்கு அவனுக்கு பிரீதி நாம் நாம் நினைக்கிறோமோ இல்லையோ நம்ம நமக்காக அவன் வழி ஏற்படுத்தி கிடையாது அஜித்தை ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் முதலிலே சரீரத்தை கொடுத்தான் இதைத்தான் கரண கடையவரப்பிரதானம் என்று சொல்லுவார்கள் நமக்கு சரீரத்தை கொடுத்து கை கால் முதலான உறுப்புகளை கொடுத்து அவனை கைகூப்புவதற்கு உண்டாக நம்ம இடத்துல கை இருக்க வேண்டுமே விஷயங்களிலே உலக விஷயங்களிலே இன்பங்களிலே ஆழ்ந்து போனார்களே தவிர அவனுக்காக தங்கள் சரீரத்தை உபயோகப்படுத்த தவறினார்கள் ரொம்ப வருத்தம் என்பதுமானுக்கு பார்த்தான் இவ்வளவு தூரம் நாம் உதவியும் இவர்கள் சரீரத்துக்குண்டான பிரயோஜனத்தை அறிந்திருக்கவில்லை காரணம் இவர்களுக்கு நல்லது தீயது எடுத்து செல்ல எதுவும் இல்லாததுதான் தீர்மானித்தான் ரொம்ப அழகானி அமைந்திருக்கிறது சாஸ்திரமாகிற விளக்கை கொடுத்தான் ஒரு விளக்கு எரிந்தது விளக்கின் ஒளியாலே நாம் இருக்கிற பதார்த்தங்களை தெரிந்து கொள்ளுகிறோம் அதே விளக்கு இல்லை ரொம்ப சிரமப்படுகிறோம் எதையாவது எடுக்கால் கஷ்டப்படுகிறோம் ஆகாஸ்திரமாக விளக்கொண்டு இது நல்லது இது தீயது என்று நாம் தெரிந்து கொண்டு அதன் வழி ஒழுக வேண்டும் ஆனாலும் ஜீவாத்மாக்கள் அந்த நல்வழியை பத்திக்கொண்டு எம்பதுமானிடத்திலே சென்று சேர்ந்தார்களா என்னால் கிடையாது அதற்கு இன்னமும் வருத்தம் எம்பதுமானுக்கு சரி நாமே பிறந்து இவர்களை எல்லாம் நம்மிடத்திலே அழைத்துக் கொண்டு வருவோம் ஒரு குழந்தை கைதவறி கிணற்றிலே விழுந்தது என்னால் தாயானவள் பார்த்து கொண்டு சும்மா வெறுமனே இருப்பதில்லை தனக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ தான் உள்ளே குதித்து அந்த குழந்தையை காக்க வேண்டும் என்று பாதிப்பதை கௌரவத்திலே நான் பார்க்கிறோமே அதற்கு சேர எம்பதுமான் அவதாரங்கள் பண்ணினான் அவதார சீபி என்று சொல்லுவார்கள் ஒருவன் மேலிருந்து கீழே இறங்கி வருகிற காரியத்துக்கு அவதாரம் என்ன பெயர் பரோமா தேதி ஏன் கருமானிக்கே பரமன் என்கிற திருநாமம் உண்டு பரமன் என்னால் என்ன பொருள் தெரியுமா தனக்கு மேம்பட்டது ஒன்று இல்லாதது எதுவோ பரமன் என்ன பெயர் ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயா என்று பார்க்கிறோம் தனக்கு சமானமானவனும் கிடையாது தன காட்டிலும் மேம்பட்டவனும் கிடையாது உடனே ஒரு சந்தேகம் எப்பொழுதோ சமானமானவன் இல்லையோ அப்பொழுது மேம்பட்டவன் இல்லை என்பதை நாம் நன்னாக தெரிந்து கொள்ளலாமே அப்படி இருக்கிற பொழுது எதற்காக சமானமானவனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை என்று சொல்ல வேண்டும் உடனே தெரிவித்தார்கள் இல்லை இல்லை சமானமானவன் ஒருத்தன் உண்டு அது யார் என்னால் தனக்குத்தானே நிகராக நிற்கிற தன்மை உனக்கு நிகர் நீதான் என்று சில நாம் கொண்டாடுகிறோமே அவன் எம்பெருமானுக்கு சமானமானவனாக எம்பெருமானே அதனாலே மேம்பட்டவன் இல்லை என்று ரொம்ப நாம் தெரிவித்து அவ தனக்கு சமானமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவனா இருக்கிறவன் என்பதுமான் பரமன் என்ன பெயர் பெற்றிருக்கிறானே பிரம்மம் பிரம்மம் என்று போட்டுகிறோம் பிரம்மசப்தத்திற்கு ரொம்ப அழகான அர்த்தம் குகத்வாசு பிரம்மணத்வாச்ச பிரம்மிதி அபிதியதே என்று சொல்லுவார்கள் ஏதோ தானும் பெரிதாக இருந்து தன்னை சேர்ந்தவற்றையும் பெரிதாக ஆக்குமோ அதற்கு பிரம்மன் என்ன பெயர் ஆக எம்பருமானோட நாம் சேர்ந்தோம் என்னால் நம்மையும் பெரியவர்களாக ஆக்குகிறானே நம்மை பெரியவர்களாக ஆக்குவதற்காக தான் சித்தமாயிருக்கிறான் என்பதுமான் ஆக அதற்காகவே அவதாரங்கள் பண்ணினான் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை துஷ்டர்களை எல்லாம் நாசம் பண்ண வேண்டும் என்பதும் என்பதுமானுக்கு அவசியமான காரியம்தான் ஆனால் அது முக்கியம் கிடையாது அத்தனை ஜீமாத்மாக்களையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் தன்னை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே ரொம்ப ஆசை பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில ஸ்ரீரங்கநாதனை சேவித்தார் சேவித்த காலத்திலே திருமஞ்சன அவசரம் காலத்திலே எம்பெருமான் இருக்க ஒரு துளசி மாலையை திருத்துழாய் மாலையை தன் அணிந்து கொண்டு நின்னானாம் பார்த்த பட்டருக்கு ரொம்ப ஆச்சரியம் எம்பெருமானின் எதற்காக திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாய் இந்த திருத்துழாய் மாலைக்கு ரொம்ப பெருமை குண்டு தோழிமை மேலும் மேலும் சுடர்முடி மேலும் என்னெல்லாம் அழுவார் ரொம்ப அழகாக பதிலிக்கிறாரு எம்பெருமானுடைய அவயவங்களுமே சை தொடங்கி கால் வரைக்கும் திருமுடி தொடங்கி திருவடி வரைக்கும் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளுகிற பாக்கியம் யாருக்கு உண்டு என்றால் அது திருத்துழாய்க்கு தானே உண்டு அர்ஜக சுவாமி திருவாராதனம் தொடங்குகிற ஒரு திருத்துழாய் தளத்தை எடுத்து எம்பெருமானுடைய திரு அபிஷேகத்திலே மேலே வைத்து திருவாராதனமே தொடங்குவர் அதேபோல அர்ச்சனை பண்ணுகிற காலத்திலே திருவடிகளுமே அந்த திருத்துழாய் தளத்தை இட்டு எம்பெருமானை பூஜிப்பதையும் பார்க்கிறோம் ஆக இவ்வளவு பெருமை திருத்துழாய்க்கு உண்டு அதை ஒரு மாலையாக அணிந்து கொண்டு எம்பெருமான நிற்கிறான் கேள்வி கேட்டார் எதற்காக திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உனக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு அழகான சம்வாதம் நடந்தது புதயதம் வேதமூல பிரமாணாத்து ஏதச்ச அநாத சித்தாத்து அனுபவ விபவாது ததோஷையேவ கிரோஷக்கத்திய வீதாதிசு மம விவித சோத்திர சாட்சி சுதீசியாத் ஹந்தத்வ பட்சவாதி செய்கின்ற மனவாட மாமனிகள் அறிந்து வைத்திருந்தார் போலும் சந்ததியினர் ஓரோரு ஆழ்வார்களாக நினைவில கொள்ளுவார்களோ மாட்டார்களோ என்கிற சந்தேகம் இருந்திருக்க வேண்டும் அத்தனை ஆழ்வார்களையும் சேர்த்து ஒரு பாசுரமாக நாம் கையில கொடுத்து வைத்தார் ஆக பத்து ஆழ்வார்கள் என் அறிந்திருக்கிறோமே அத்தனை பேரும் நமக்காகவே திருவவசாரம் பண்ணினார்கள் நமக்காகவே பிறந்தார்கள் நம்மை கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதிலேதான் அவர்களுக்கு நோக்கு அமைந்திருந்தது என்பதை நாம் நன்னாக அறிந்து கொள்ளலாம் என்னைக்குமே எம்பெருமான் வந்து மனிதனாக பிறக்கிறான் என்று சாஸ்திரமே தெரிவிக்கிறது ஒரு ஆச்சாரியனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்னால் ஆச்சாரிய ஹரிசாட்சாது சரரூபி நம்சயா ஆச்சாரியனே எம்பெருமான் தான் இது நடக்கிற தெய்வம் அது நடக்காத தெய்வம் என்று பிரித்து காண்பிட்டார்கள் இதுக்குள்ளே பார்க்கிற எம்பெருமான் நடந்து நாம் பார்த்ததில்லை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் தோழிலே எழுந்தருளப்பண்ணி கொண்டு எம்பெருமானை நமக்கு நடக்க வைத்து காட்டுவார்கள் ஆனாக என்னைக்காவது எம்பெருமான் தானாகவே நடந்து நமக்கு காட்டினதுண்டா கிடையாது நமக்கு ரொம்ப ஆசை நடக்கிற எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்னால் சிரமப்பட வேண்டாம் ஆச்சாரியனை சேவி என்ன நமக்கு காட்டிக் கொடுக்கிறது இந்த உலகத்திலே அழுந்தி தூக்கி எழுப்புவதற்காக ஆச்சாரியனாக எம்பெருமானே பிறக்கிறான் என்ன அவ்வளவான பிரமாணம் நமக்கு தெரிவிக்கிறது பீடகவாடை பிரானார் தாமே பிரம வந்து என்று பார்க்கிறோம் எம்பெருமானே உருவாக வந்து சேர்ந்தான் தெரிவித்தாரே அந்த வகைகளிலே நாம் வைத்து அழ்வார்கள் எம்பெருமானாலே அனுப்பப்பட்டவர்கள் இன்னைக்கு நாம் அனுபவத்திலே கொண்டிருக்கிற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்று பெயர் பெற்றிருப்பவர் பண்ணினவர் சாரங்காம்சமாக குலாவப்படுகவர் எம்பெருமான ஆயுதங்கள் பல உண்டே அதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நஜாஸ்பதம் பிரகாசத்தை எம்பெருமானுடைய ரூபமோ அவனுடைய ஆக்கரமோ கையில் பிடித்திருக்கிற ஆயுதங்களோ மேலான பரமபதமோ அது எம்பெருமானுக்காக அவனிடத்திலே இருக்கிறதா என்னால் கிடையவே கிடையாது ததாபி புருஷாக்காரோ பக்தானாத் துவம் பிரகாசத்தை பக்தர்களுக்காக இது அத்தனையும் தன்னிடத்திலே என்பதுமான் கொண்டிருக்கிறான் பக்தன் என்பவன் ரொம்ப முக்கியம் என்பதுமானுக்கு தானே தெரிவிக்கிறான் பகவான் என் பக்தனை காட்டிலும் அவனுடைய பக்தனிடத்திலே நான் ரொம்ப அன்போடே கூடியிருக்கிறேன் ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கலாமே குடவே சுற்றின லக்ஷ்மணனிடத்திலே அன்பு உண்டா என்னால் கொஞ்சம் குறைவுதான் இவனுக்காகவே நந்தி வாழ்ந்த இடத்திலே அன்பு உண்டா என்னால் ராமனுக்கு அன்பு கொஞ்சம் குறைவுதான் யாரிடத்திலே அன்பு அதிகம் என்னால் ஏறிடத்தும் பார்க்காதவனானுனிடத்திலே அன்பு அதிகம் என்ன காரணம் ரெண்டு பேர் ராமனை தவிர மத்தொன்னு அறியாதவர்கள் லக்ஷ்மணனும் ராமகைங்கரியத்திலே சிவந்தவன் பரதனும் ராமகைங்கரியத்திலே சிரேஷ்டமானவன் அப்படி இருக்கின்ற ரெண்டு பேரிடத்திலே இல்லாத அன்பு சத்ருகுனத்தில எதற்காக எம்பதுமானுக்கு விளைந்தது என்னால் வேறொன்னும் இல்லை அந்த சத்ருகுனன் என்னிடத்தில் பக்தியே பண்ணவில்லை அதனாலே எனக்கு அன்பு அதிகம் விளக்கமே நமக்கு நெருடலாகத்தானே அமையும் பக்தி பண்ணினவனை என்பதுமான் சிறந்தவன் என்று கொண்டாடுவனா அல்லது பார்க்காதவனை கொண்டாடுவனா சத்ருகுணனுக்கு அப்படி என்ன பெருமை என்னால் பார்க்காத பெருமை ஒண்ணும் பரதனை பாராமல் அவன் இருந்ததே இல்லையே அந்த பெருமை ஒண்ணு பரதனுக்கு வேண்டிய அத்தனை கைங்கரியங்களையும் காலத்திலே செய்கிற பெருமை சத்ருகுணனுக்கு அமைந்திருந்தது என் பக்தனான பரதனுக்கு நீ அதனாலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சக்கரவர்த்தி திருமகன் தானே சோதிவாய் திறந்து பேசுவனான் ஆக பக்தனுடைய பக்தனிடத்திலே எம்பெருமானுக்கு அன்பு அதிகம் ஆக நாம் அத்தனை பேரும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பத்திக்கொண்டு தாங்களும் தியானத்திலே அமர்ந்திருப்பவர்கள் ஒரு குகையை பத்திக்கொண்டோம் என்னால் சம்சார்க்கு கிடையாது நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப சிறந்தவர்கள் சாமான்யமான இந்த பூமண்டலத்திலே இருக்கிற ஒரு குகையா பத்துவர்கள் கிடையவே கிடையாது நாம் பத்த வேண்டிய குகை எது தெரியுமா பரமகுருஷனுடைய திருவடிகளாகிற குகை அந்த திருவடிகளையே நமக்கு ஆசிரியமாக கொண்டு அந்த குகையிலே நாம் படுத்திருக்க வேண்டும் அப்படி படுத்திருந்தவர் தான் திருமங்கையாழ்வார் என்ன குரு பரம்பரா ஸ்லோகம் ரொம்ப அழகாக காட்டிக் கொடுக்கிறது இந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் தெரியுமா மதம் கொண்ட புறச்சமயங்களாக யானைகளுடைய சமர்த்தம் யானைகள் என்னால் மதங்கள் உண்டு யானைக்கு மதம் பிடித்ததென்னால் அடக்குவதற்கென்னு யாரேனும் இருக்க வேண்டுமே ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ரொம்ப உயர்ந்த திருநாமங்கள் உண்டு ஒருத்தருக்கு பராங்குஷர் என்ன பெயர் இன்னொருத்தருக்கு பரகாலர் என் பெயர் பராங்குஷர் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும் யானைகளை அடக்குகிற அங்குஷம் போனவர் இது முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் இன்னும் விசேஷம் என்பதுமான் நிரங்குஷ சுவாதந்திரியம் பெற்றவன் அவனை அடக்குவதற்கென்று யாருமே கிடையாது என்றுதானே நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏனில்லை நம்மாழ்வார் என்கிற பெரிய அங்குஷம் உண்டு நம்மாழ்வாருக்கு ஆட்பட்டவனாக அமைந்திருக்கிற யானை யார் தெரியுமா தென்னானாய் வடமானாய் குடபாலானாய் குடபால மதையானாய் என்பதுமானாகிற யானை நம்மாழ்வாராகிற அங்குஷத்துக்கு ஆட்பட்டது இது பராங்குஷனுடைய வைபவம் பரகால வைபவம் இன்னமும் அழகு பரகால மதையோர்களுக்கு காலம் யமனை போனவர் என்ன அர்த்தம் கிடைக்கும் எம்பதுமானை ரட்சிப்பது எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமோ அவ்வளவு தூரம் சம்பிரதாயத்தை ரஷ்ப்பது என்பதும் முக்கியம்தானே நம்முடைய சித்தாந்தத்தை நாம் பேணிக் காக்க வேண்டும் பிரமதவாதம் பண்ணுகிறவர்களை அடக்கி ஆளுமை நம்மிடத்திலே அமைந்திருக்க வேண்டும் அதிலே சமர்த்தர் அதிலே ரொம்ப ஈடுபாடு திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படிப்பட்டவரை தொழுகின்றேன் அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் தெரியுமா அச்சுதனையே எப்பொழுதும் தம் நெஞ்சத்திலே கொண்டிருக்கிறவர் அச்சுதன் என்னால் அடியாறுகளை நழுவ என்பது பொருள் பரகாலம் அச்சுதனை தொழுவதிலே விருப்பமுடையவரான மிருகேந்திரம் மிருகம் என்னால் அறிந்திருக்கிறோம் மிருகங்களை அந்த மிருகங்களுக்கு தலைவன் சொல்ல வேண்டும் என்னால் சிம்மத்தைத்தானே நாம் சொல்லுகிறோம் ஆக பரகால சிம்மமாக அழுவார் எழுந்துகொண்டு இருக்கிறாரே அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு காட்டிக் கொடுக்கும் முன்னமே அடியேன் தெரிவித்தேன் கையிலே பிடித்திருக்கிறார் அவதாரத்தை வைத்து பார்க்கிற பொழுது அழகமனவாள பெருமாள் நாயனார் நம்முடைய ஆச்சாரிய ஹதயத்துல ரொம்ப அழகான உள்ளேக்கங்கள் எல்லாம் காட்டுகிறார் ஆழ்வார் என்பவர் யார் என்ன விசாரம் பண்ணுகிறார் அத்திரி ஜமதக் பங்கிரதவசூனந்த சூனுமானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ வியாசாதிபதி ஆவேசமோ மூதுவரை கதை கண்டோயரில் ஒருவரோ முன்னம் புண்ணியங்கள் பலிக்க கண்டவரோ என்று அழகான சூரணிக்கை இது எம்பெருமானே ஆழ்வாராக பிறந்தானோ என்று தன்னுடைய சந்தேகத்தை வெளிக்காட்டி கொடுக்கிறார் நான்கு யுகங்களிலே நான்கு வர்ணங்களிலே எம்பெருமானே வந்து பிறந்திருக்கிறான் என்ன அவர் தெரிவிக்கும்படியான வார்த்தை அதிலே கலியுகத்திலே நான்காவது வருணத்திலே நம்மாழ்வாராக எம்பெருவானே பிறந்தான் என்ன காட்டி கொடுக்கிறாரே அதே போலத்தான் திருமங்கை ஆழ்வாரும் நான்கு யுகங்களிலே நான்கு வருணங்களிலே திருவவதாரம் பண்ணினார் என்ன பிரபன்னாமிரதம் என்கிற நூல் தெரிவிக்கிறது அவன் முதலாவதான கிருதயுகத்திலே ஆழ்வார் பிறந்தார் பிராமணனான கர்தம பிரஜாபதியாக திருவவதாரம் பண்ணி இந்த உலகனைத்தையும் ரட்சித்தார் அடுத்ததான திரேதா யுகத்திலே உபரிசரவசு என்கிறாரம் பண்ணி தர்மத்தாலே உலகத்தை எல்லாம் ரக்ஷித்தார் மேலே துவாபர யுகத்திலே சங்கபாலன் என்கிற வைஷ்யகுல தலைவராக பிறந்து பகவத்பரமான எல்லா தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டினார் அதே பெரியவர்தான் நாலாவது வருணத்தில் பரகாலர் என்று பெயர் இந்த உலகத்தையே காப்பதற்காக பிறந்தார் என்ன காட்டிக்கொடுக்கிறது பிரபன்னாமிரதம் ஆக நம்மாழ்வார் எப்படி நான்காவது யுகத்திலே எம்பெருமானே ஆழ்வாராக பிறந்தானோ என்று நாம் அதிசயிக்கும்படியான வைபவத்தை கொண்டிருந்தாரோ அதே போல திருமங்கை நான்கு யுகங்களிலேயும் பிறந்த பெருமை உடையவர் இந்த நான்கு யுகங்களிலே பிறந்து ஆழ்வார் பண்ணினது என்ன ரொம்ப சுலபம் எம்பெருமானிடத்தில் ஆட்பட்டவராக வாழ்ந்தார் அவன் அடியாறுகளுக்கு விரும்பினார் அறிய வேண்டும் விரோதிவரூபத்திலே என்னென்ன உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உபாயஸ்வரூபமும் முக்கியம் உபேய ஸ்வரூபமும் முக்கியம் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிறையும் தடையாவி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் தடையாகி தொக்கியலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோமே நான் யார் என்கிற விசாரம் முதலிலே முக்கியம் பரமபுருஷன் யார் என்கிற விசாரம் இரண்டாவது அவனை அடைகிற வழி என்ன என்பது மூணாவது அடைகிற காலத்திலே எதிர்வரும்படியான தடைகள் என்ன நான்காவது அடைந்த பின்னே அனுபவிக்கிற பலன் என்ன இது ஐந்தாவது அவன் ஐந்து விஷயத்தை பத்தினம் நமக்கு இருக்க வேண்டுமே அதே போல இந்த நினைவுக்கு எல்லை நிலம் எது தான் யாருக்கு ஆட்பட்டவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும் உடனே விடை கிடைக்கும் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாம் ஆட்பட்டவர்கள் திருமந்திரம் அஷ்டாட்சரத்தை நாமும் அனுசந்தானம் பண்ணுகிறோமே நாராயணாய ஏன் நாராயண என்று தெரிவித்திருக்கலாமே ஆயசப்தத்தாலே அவனுக்கே என்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்கும் நமஹா மகா என்கிற இத்தாலே தனக்குரியன் என்கிறது நமஹா என்று அர்த்த தவிர்க்கிறது மகா என்னால் என்னுடையது என்பது அர்த்தம் நமஹா என்னால் என்னுடையதல்ல நாராயணனுடையது ஆயசப்தத்தாலே நாராயணனுக்கே உரித்தானது மகையோர் யாரும் இதிலே உரிமை கொண்டாட இயலாது என்கிற அர்த்தம் கிடைக்கும் ஆக யார் என்கிற விசாரத்தை பண்ணி நான் யாருக்கு ஆட்பட்டவன் என்கிற மேலான கருத்தை நான் தெரிந்து கொண்டு இதற்கு மேலே நிற்பதுதான் எல்லை நிலம் தீயத்துவம் என்பது முக்கியம் திருவங்கையாழ சரித்திரத்திலேயே உற்று நோக்கினோம் என்னால் ரொம்ப அழகான சரித்திரம் இவருடையது திருநரையூர் நம்பியினிடத்திலே சமாசிரயனம் திருக்கண்ணபுர தெம்பருமானிடத்திலே திருமந்திரார்த்தம் யாருக்காவது கிடைக்கக்கூடிய பாக்கியமா இது நாம் எல்லோரும் ஆச்சாரியனை பெற்றிருக்கிறோம் எந்த ஆச்சாரியனிடத்திலே தமாஷேனமோ அதே ஆச்சாரியன் தானே நமக்கு மந்த்ரோபதேசம் பண்ணுகிறார் ஆனால் காலக்ஷேபமாக சில பேரு ஆச்சாரியிடத்திலேயே கேட்கிற பாக்கியம் சில பேர் வெளியில இன்னொரு ஆச்சாரியன கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம் அழ்வார் வைபவமே ரொம்ப அழகு தமாஷேன ஆச்சாரியன் திரு நம்பி காலக்ஷேப ஆச்சாரியன் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமான் உபதேசம் பண்ணினார் எனக்குமே உபதேசம் பண்ணினா ஆச்சாரியனுக்கு மனதிலே ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம இடத்துல கேட்ட பரீட்சித்து பார்க்க வேண்டும் நல்லபடியாக கேட்டானா விஷயங்களும் அறிந்து கொண்டிருக்கிறானா என்ன பரிசோதித்து பார்க்க ஆசைப்படுவதுண்டு எம்பெருமானுக்கும் ஆசை வந்தது அழிவின் இத்தனை உமக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம் திருமந்திரத்தை நன்னாக கேட்டு தெரிந்து கொண்டேன் இந்த திருமந்திரார்த்தத்தை அறிந்ததிலே எதை நீர் முக்கியமாக விசேஷமாக நினைக்கிறேன் வேண்டும் மறப்போம் தீர்மானித்திருநாமத்தை தெம்பாக கத்துகிறாய் உனக்கு நான் அன்னமிட மாட்டேன் அப்பொழுது நீ எப்படி கூவுகிறாய் என்று பார்க்கிறேன் ஆனாலும் கிளி கோவிந்தா கோவிந்தா என்று உயரக்கூவும் சோறு உண்ட காலத்தில் இருந்த தெம்பை காட்டிலும் ல்லாத காலத்திலே தெவிந்தா கோவிடைய கொடுத்ததான் பார்கிறோம் மடக்கிழியை கைகூப்பி வணங்கினாடே என் திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தையும் நாம் பார்க்கிறோமே அவை இதை வைத்து பார்க்கிற பொழுது திருக்கண்ணபுரத்து பெருமான் தெரிவித்தான் நான் சொன்னதை நீர் திரும்பச் சொன்னீர் என்னால் எனக்கு ஆனந்தமே தவிர வருத்தம் கிடையாது நீர் தாராளமாக சொல்லலாம் என்று சொன்ன பொழுதும் மேலே ஆழ்வார் தொடர்ந்தார் பெருமானின் நீ சொன்னதை நான் சொல்ல போவதில்லை என் மனதிலே இதுதான் அர்த்தம் என்று ஏதாவது தேடி நிற்குமே அந்த விஷயத்தை தான் நான் விண்ணப்பிக்க போகிறேன் மத்தெல்லாம் பேச்சிலும் என் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியாருக்கு அடிமை என் ரொம்ப எதிர்பார்த்தார் உத்ததும் உன் அடிமை என்று அழ்வார் சொல்லுவரோ என்ன எதிர்பார்த்து அழ்வார் தெரிவித்தார் உத்ததும் உன் அடியார்ன் அடியவர்களுக்கு நான் ஆட்பட்டவனாக என்னைக்குமே இருப்பேன் நம்பிளுக்கும் நஞ்சியருக்கும் சம்பாதம் அந்த சமயத்தில் நஞ்சியர் கேள்வி கேட்டார் எம்பதுமான முகத்திலே அடித்தார் போலே ஆழ்வார் உனக்கடிமையல்ல உன் அடியார் கடிமையின்னு சொன்ன பொழுது எம்பதுமான் எப்படி இருந்திருப்பான் என்று கேள்வி கேட்க உடனே நம்பளை ரொம்ப அழகான சாமர்த்தியமாக பதில் தெரிவித்தாராம் திருவான்மொழியிலே நடுவார் கடுமை பதிகமே ரொம்ப விசேஷம் பயிலும் சுடரொளி நெடுமார் கடிமை இந்த ரெண்டு பதிகங்களும் பாகவதசேஷத்துவத்தினுடைய பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற விஷயத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிற பதிகங்கள் அதற்கு கடைசி பார்க்கிறோம் நல்ல கோட்பாட்ல முன்மினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்த கோபன் சொல்லப்பட்ட வாயுத்துவியும் பத்தும் வல்லாறுகள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட மக்களே அதனை அல்லி கமலக்கண்ணன் என்கிற வார்த்தை வந்திருக்கிறதே இடத்தில் தெரிவித்தார் வேறொன்னும் இல்லை திருக்கண்ணபுரத்தை பெருமானை பார்த்து அடிமை என்று சொன்ன பொழுது என்பது நான் கமல கண்ணனாக தன் கண்களை நன்னாக அகல விரித்துக் கொண்டு சிரித்திருப்பன் நஞ்சியருக்கு ரொம்ப ஆனந்தம் சீடனால் நம்பிள்ளை இப்போதே அமைந்திருக்க வேண்டும் என அழகாக சாமர்த்தியமாக ஆழ்வார் திருமங்கையாழ்வாரைப் பற்றி தெரிவிக்கிற காலத்திலே நம்மாழ்வாருடைய பதிகத்திலே இருந்து அதுவும் பாகவதேஷத்துவ பெருமையை தெரிவிக்கிற பதிகத்திலே இருந்து அந்த பாடல் துணுக்கை எடுத்து இதற்கு உதாகணமாக காண்பித்தல் என்னால் இது சாமான் காரியமா அவை அமைக்குமே நான் போலே என் பிரமாணங்கள் பார்க்கிறோமே கடியிலே இருக்கிற பாகத்துக்காக தோண்டி எடுத்து பருக முடியுமா முடியாது அதே போலத்தானே நம்முள்ளே நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு நான் என்பதுமான் அவனை சரணாகதி பண்ணுவது நம்மாலே முடியாது ஆவரண ஜலம் போலே பரத்வம் பார்க்கடல் போலே வியூகம் அப்படி எல்லாம் இருக்கிறது சரி அவனை அடைவதற்கு ஏதாவது வழி உண்டா என்ன யோசித்தோம் என்னால் தானே நமக்கு ரொம்ப சுலபம் என்பது பரஸ்வரூபத்துக்கு எல்லம் மேலே விரோதி ஸ்வரூபத்துக்கு எது தெரியுமா அகங்காரம் உபாயஸ்வரூபத்துக்கு எல்ல நிலம் பகவத் கிருப்பை எனக்குமே எபெருமானுடைய அருள் நிறுவகமான கிருப்பை நம்மிடத்திலே அமைந்திருக்க வேண்டும் அதே போல உபேயத்துக்கு உபாயம் என்னால் வழி உபேயம் என்னால் அடைகிற பலன் அடைகிற பலன் என்று நம்மளை ரொம்ப அழகாக கொடுத்தார் பகவன் முகோல்லாதம் என்பது ரொம்ப கைங்கரியம் நாம் பண்ணுகிறோம் என்னால் இந்த கைக்கரியம் பண்ணினேன் எனக்கு ஆனந்தம் எனக்கு எண்ணம் நம்மிடத்திலே இருக்குமேயானால் பண்ணின கைங்கரியத்துக்கு பிரயோஜனம் இல்லை ஆக நாம் பண்ணின கைங்கரியத்தை பார்த்து எம்பெருமான் திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் டுகிற பரவச நிலையை அடைகிறோம் அதே ஏதாவது ஒரு வருத்தம் என்னால் வாட்டமடைந்து போகிறோமே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அதே நாம் பண்ணுகிற பெய்ரியத்தாலே என்பது திருவுள்ளம் உகந்து சிரிப்பன் புன்முருகன் பூப்பன் அந்த பகவன் முகோல்வாக இதுதான் அடைகிற்காக திருவவதாரம் பண்ணின பெருமை யாருக்கு ஆழ்வாருக்கு உண்டு கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாஷாஹி ஆவித்யம் நிகட்டம் தமஹா என்று ரொம்ப அழகான தனியன் நாம் பார்க்கிறோமே கலையாமி கலித்வம்சம் கலி கோலாகலத்தை ஒழிப்பதற்காக திருவவதாரம் பண்ணினவர் கவி லோக திவாகரன் சூரியன் ரொம்ப முக்கியம் நமக்கு பிராமணோத்தவர்கள் அனுதினமும் சந்தியாவந்தனம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் இந்த காலத்திலே சந்தியாவந்தனம் பண்ணுகிற காரியமே ரொம்ப குறைவு அந்த குறைவில்லாமல் அனுஷ்டிக்கிறவர்களே ரொம்ப குறைவு ஆனால் பிராமணன் எந்த காலத்திலேயும் சந்தியாவந்தனத்தை விடுவதென்பதே கூடாது என்ன காரணம் என்னால் இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மம் இது சந்தியாமந்தனத்தை நாம் பண்ணினோம் என்னால் நமக்கு புண்ணியம் இல்லை ஆனால் பண்ணாமல் போனால் பாப்பம் உண்டு நாம் கொடுக்கிற அர்க்யத்தினாலே சூரியன் வாழ்கிறான் என்ன சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது பிரபலமான சரித்திரம் இதற்கு அந்த காலத்திலே பிரஜாபதியான பிரம்மாவை குறித்து ராட்சசர்கள் தபத்து பண்ணினார்களாம் தபத்து பண்ணி ஏ பிரம்மாவை எங்களுக்கு சூரியனோட யுத்தம் பண்ணுவதற்குண்டான சாமர்த்தியத்தை தர வேண்டும் உடனே பிரம்மாவும் வரத்தை கொடுத்தார் ராட்சசர்கள் என்கிற பெயர் சூரியன் உதிப்பது தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் சூரியனோட யுத்தம் பண்ணுவர்களான் இந்த யுத்தத்தில இருந்து சூரியனை காப்பதற்கு வழி அது தெரியுமா பிராமணர்கள் காயத்ரி மகாமந்திரத்தை உச்சரித்து விடுகிற அர்க்யம் தான் அர்க்யம் விடுகிறோமே சந்தியாமந்திரம் பண்ணுகிற காலத்திலே கையிலே நீர் எடுத்துக்கொண்டு ஊர்வ முகமாக சில பேர் அப்படியே கீழே தெளித்து விடுவதர்கள் நீரை அப்படி பண்ணாமல் அந்த ஜலத்தை மேல் நோக்கி எரிந்து அது மேல் நோக்கி பாய்ந்து பின் கீழே அப்படி நாம் அரியம் விடுகிறோமே அந்த மந்திர சக்தியானது சூரியனை ரட்சிக்கிறது என்னெல்லாம் சரித்திரம் பார்க்கிறோம் ஆக சூரியனுக்கு நம்மிடத்துல ரொம்ப ஈடுபாடு நமக்கும் சூரியனுடைய தேவை அதிகம் ஏனெனால் வாழ்வதற்கு சூரியன் இருந்து தானே நமக்கு எந்த வகையிலே உபயோகம் என்னால் ஷரீரத்தோட நாம் கூடியிருக்கிற பொழுது சுகமாக வாழ்வதற்கு நாம் இவ்வளவு என்னால் அழிகிறதான சரீரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்னால் அழியாததான ஆத்மாவை குறித்து நாம் எவ்வளவு கவலைப்பட வேண்டும் ஆக இந்த ஆத்மாவினுடைய இருளை போக்குவதற்கு ஒரு சூரியன் உண்டு என்னால் லோக திவாகரமான திருமங்கையாழ்வார் தானே நமக்கு இருளை போக்குவதற்கு நிற்கிறாக மிதறுகிறார் ஸ்லோகம் இது நம்முடைய அஜ்யானம் எப்படிப்பட்டது தெரியுமா இருளுக்கு சமம் காரிருளுக்கு சமமாக நிற்கிறது அஜானம் இந்த அஜானத்தை போக்குவர ஞானம் எப்படிப்பட்டது என்னால் யதா சூரியகா ததா ஜானம் சூரியனை போலே தியானமானது அமைந்திருக்கிறது அமைந்திருக்கிற ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஞானத்தை யார் என்ன கவிக திவாகரம் பிரகாஷா ஆவித்யம் நிகட்டம் தமகா நம்முடைய அஜானத்தை போக்குகிற சூரியனாகிற திருமங்கை ஆழ்வாரை வணங்குகிறேன் என்பது இந்த கனியனுடைய பொருளாக அமைந்திருக்கிறது சரி ஆழ்வார்கள் பத்து பேர் பிறந்தார்களே சில ஆழ்வார்கள் பத்து பாசுரங்கள் பாடினார்கள் மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் பாடினது பத்து பாசுரங்கள் கண்ணினம் சிறுத்தாம்பு திருப்பானாழ்வார் அருளி செய்ததும் பத்து பாசுரங்கள் மேலே தொந்தரளிப்புடி ஆழ்வார் நாற்பத்தைந்து பாசுரங்கள் கொண்டிருக்கிற திருமலை என்ன பத்து பாசுரங்கள் கொண்டிருக்கிற திருப்பள்ளி எழுச்சி என்ன இப்படி இவர்களெல்லாம் கொஞ்சம் குறைவாக பாடியிருப்பதையும் பார்க்கிறோம் நூறு நூறாக பாடின ஆழ்வார்களும் உண்டு ஒய்கை ஆழ்வார் பாடினது நூறு பாசனங்கள் பூதத்தாழ்வார்வாருடையது அருளை செய்தார் ஆண்டாளுடையது நூத்தி நாற்பத்தி மூன்று பாசனங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி என்ன ரொம்ப அழகான திவ்ய பிரபந்தமாகிற திருப்பாவை என்ன இப்படி சங்கே குறைவாக பாடி கொஞ்சம் அதிகமாக பாடியிருக்கிற ஆழ்வார்களும் உண்டு ஆனால் ரெண்டு பேர் பாடின பாட்டுகளுக்கு அளவே கிடையாது ஒன்னு நம்மாழ்வாரி செய்திருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் ஆயிரக்கணக்கிலே பாசுரங்கள் பாடியிருக்கிறார்களே இதற்கு காரணம் என்று யோசிக்க வேண்டும் ரெண்டு பேருக்குமே ஆசை சொல்ல வந்த விஷயத்தை விஸ்தாரமாக காட்ட வேண்டும் என்கிற பாதிப்பு மனாள அழகான பாசுரம் மாறன் தமிழ் முறைக்கு மங்கையர் கோன் ஆரங்கம் கூற அவதரித்து கார்த்திகையில் கார்த்திகனால் என்னென்ன காதலிப்பார் வாழ்த்த மலர்த்தாழ்கள் நெஞ்சே வாழ்த்து என்று பாசுகிறோம் திருவாய்மொழிக்கு நாம் ரொம்ப ஏத்தம் கொடுக்கிறோம் சாமவேதத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிற சிறப்பு திருவாய்மொழிக்கு உண்டு குரு பரம்பரையிலே ராமானுசர காலத்திலே கிருமி கண்ட சோழனுடைய உபதிரவத்தை அறிந்திருக்கிறோமே கூறத்தாழ்வான் கண்ணிழப்பதற்கு காரணமாக அமைந்திருந்த அவ்யபதேஷ்யன் பெயர் சொல்லவும் தகாதவனான சோழ அரசனுடைய சரித்திரம் அவன் கழுத்திலே புழுக்கழுத்தனாக மாறி ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போனான் என சரித்திரம் பார்க்கிறோம் அவன் பிள்ளை அரியாதனத்துக்கு வந்து சேர்ந்தான் தன் தந்தையை நினைத்து தானே வெட்கப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னானான் என் என்னமோ ஸ்ரீரங்கம் கோயிலை இடித்து விட்டார் ஸ்ரீ வைஷ்ணவமே அழிந்து விடும் என்று நினைத்து கொண்டிருந்தார் ரொம்ப தப்பான அபிப்பிராயம் இது என்றைக்கும் ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் மதில்களை போலே இந்த சம்பிரதாயத்துக்கு இருக்குமோ அந்த வரைக்கும் சம்பிரதாயத்துக்கு குறையே கிடையாது ஆக தீயவனான அவன் பிள்ளை அந்த அரசனுடைய பிள்ளை அறிந்து சொன்ன வார்த்தை இது ஆக திருவாய்மொழிக்கு ஏற்றம் கொடுக்கிறோம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்ன நாம் கொண்டாடுகிறோம் நம்மாழ்வார் அருளி செய்த நான்கு ம் திருவாதிரியம் பெரிய திருவந்தாவில் திருவாய்மொழி என்ன போக்குகிறோமே நான்கு வேதத்துக்கு நான்கு சார பிரபந்தங்களாக இந்த